அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயநில நீர்மை உடையார் சொலின் மக்கட்பண்பு நிறைந்தவர் ஒரு நேரம் கவனக்குறைவாக பயனற்ற சொற்களை சொல்லிவிடுவார்களேயானால் அவர்கள் அதுவரை சேமித்து வந்த புகழும் சிறப்பும் அவர்களை விட்டு நீங்கிவிடும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் குயவனுக்கு பல நாள் வேலை தடிகாரனுக்கு ஒரு நிமிஷம் என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோல ஒருவன் தன் பண்பாட்டை நீண்டகாலம் செயலாலும் சொல்லாலும் பாதுகாத்து வந்து ஒரு நாள் சற்று கவனமிழந்து பயனற்ற சொல்லை பேசிவிடுவானேயானால் அப்போதே அதை கேட்டவர் அதுவரையும் அவனை மதித்த மதிப்பினின்றும் குறைத்து இழித்து பேசிவிடுவர் என்பது கருத்து பயனில்லாத வார்த்தைகளை பண்புடையாளர் பேசினால் அவரது மாண்பும் மதிப்பும் விரைவில் அழிந்து போகும் என்பது கருத்து இதனால் பயனில சொல்லுதலானது ஒருவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் நாசப்படையாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நீர்மை என்றால் இனிய குணநலன்கள் என்று பொருள் நீரானது இனிமை தெளிவு எவ்வூயிருக்கும் எளிதில் பயன்படும் தன்மை முதலான நன்மைகளை சார்ந்து உள்ளது நீர்மை என்பது அத்தகைய பண்பை குறிக்கும் சீர்மை என்பது ஒழுக்கம் சிறப்பு என்பது ஆக்கம் பயனற்ற சொற்களை கூறுவதால் ஒழுக்கமும் ஆக்கமும் கெடும் என்று காளிஞர் என்கின்ற உரையாசிரியர் விளக்குகிறார் சீர்மை என்பது இயற்கையில் உள்ள பண்புகளால் அமைந்த நலம் சிறப்பு என்பது பிறரால் தோன்றும் மதிப்பு இனி பதவுரை பார்க்கலாம் பயனில பயனற்ற சொற்களை நீர்மையுடையார் நற்பண்புகளை உடையவர் சொலின் சொன்னால் சீர்மை அவரது மேன்மையும் சிறப்பொடு சிறப்பும் அப்பொழுதே நீங்கும் அவரிடத்திலிருந்து விலகிவிடும் பயனற்ற சொற்களை நற்பண்புகளை உடையவர் சொன்னால் அவரது மேன்மையும் சிறப்பும் அப்பொழுதே அவரிடத்திலிருந்து விலகிவிடும் என்பது பொழிப்புரை நீங்கும்டையார் சொின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற